வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் பற்ற நிலையில் வாழ வேண்டும் அப்படின்னு பகவத்கீதை சொல்லுது பற்றற்ற நிலைனா என்ன அப்படின்னா நமக்கானது நம்முடையது இது நம்முடைய துன்பம் நம்முடைய இன்பம் என்ற எண்ணத்தை விட்டு விலகி வாழ வேண்டும் அப்படின்னு கீதை வலியுறுத்தது அவ்வாறு வாழும் பொழுது நிச்சயமாக இன்ப துன்பத்தை சரிசமமாக பாவிக்கக்கூடிய நிலையில் நாம் இருப்போம் அதே போல நம்மை போல எல்லோரையும் நேசிக்க படையு அப்படியானால் நிச்சயமாக எல்லா உயிர்களும் நம்மையும் நேசிக்க தொடங்கும் என்பதுதான் உண்மை இதை ஒரு வெளிநாட்டு எழுத்தாளர் சொல்லும் பொழுது இந்த உலகம் ஒரு நாடக மேடை இதில் நாம் எல்லாம் நடிக்கக்கூடிய சிறு சிறு பாத்திரங்கள் மட்டுமே என்று சொல்கிறார் அப்படியானால் நம்முடைய பாத்திரத்திற்கு ஏற்படக்கூடியது நம்ம கல்லவை ஆகையால் நாம் அதை ஒரு துன்பமாகவோ இன்பமாகவோ எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் இதிலிருந்து நாம் பெறக்கூடியது அப்படியானால் அந்த பற்ற நிலையை நாம் எப்படி அடைவது அப்படின்னா பற்ற நிலையை தவக்கோளத்தின் வழியாகத்தான் நாம் அடைய முடியும் தவக்கோளத்தை நாம் நினைத்த வாக்கில் அடைந்துவிட முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது ஏனென்றால் முன்பு நாம் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை மனிதநாய மிக்கதாக எல்லா வீரர்களிடத்திலும் அன்பு மிக்கதாக இருக்க வேண்டும் அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு உன்னத நிலையை நாம் அடைய முடியும் அவ்வாறு அந்த தவத்தின் உன்னத நிலையை நாம் அடைந்து விட்டோமானால் இது என்னுடைய உயிர் அல்லது என்னுடையது என்கிற செருக்கை அகற்றிவிட்டு நாம் வாழத் தொடங்குவோம் அவ்வாறு என்னுடையது என்ற செருக்கினை அகற்றிவிட்டு நாம் வாழத் தொடங்கினாலே நிச்சயமாக இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் நம்மை நேசிக்க தொடங்கிவிடும் அப்படின்னு சான்றவர்கள் சொல்றாங்க அப்படியானால் நாம் எல்லோராலும் இத்தகைய செயலில் ஈடுபட முடியும் அல்லவா ஆகையால் அறம் சார்ந்த வாழ்க்கையை மேற்கொண்டு தவக்கோளத்தை முயற்சி செய்து அதன் வழியாக பற்றிற்று நிலைக்கு நாம் செல்ல முயற்சிக்க வேண்டும் இதை வள்ளுவர் சொல்லும் பொழுது யார் ஒருவர் கடுமையான தவத்தின் மூலம் என்னுடைய உயிர் என்கிற தான் செருக்கினை அகற்றி வாழ்கிறாரோ அவரை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் கை கூப்பி தொழும் அப்படின்னு சொல்றார் அப்படியானால் நாமும் எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழக்கூடிய அல்லது ஒரு உயிராக இந்த உலகில் வாழ்ந்து முடிக்க வேண்டும் அவ்வாறு வாழ்ந்து முடிப்பதுதான் வாழ்வாங்கு வாழ்த்தல் அத்தகைய வாழ்க்கையை வாழ நாம் இன்று முதல் முயற்சி செய்வோமாக திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் 27 ஏழு தவோம் குரல் எண் இருநூத்தி அறுபத்தி எட்டு தன்னுயிர் தான் அற யானைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் மீண்டும் குரல் தன்னுயிர் தானற பெற்றானை யானைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி